அத்தியாயம் நூற்றி ஒன்று அல்காரியா திடுக்கடை செய்யும் செய்தி அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய அல்லாஹின் பெயரால் திடுக்கடை செய்யும் நிகழ்ச்சி அது என்ன திடுக்கடை செய்யும் நிகழ்ச்சி திடுக்கடை செய்யும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு எப்படி தெரியும் அந்நாளில் மனிதர்கள் சிதறடிக்கப்பட்டு ஈசல்களை போலாவார்கள் மலைகள் உதிர்க்கப்பட்ட கம்பளி போலாகும் யாருடைய எடைகள் கனமாக இருக்கின்றனவோ அவர் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார் யாருடைய எடைகள் லேசாக உள்ளனவோ அவர் தங்குமிடம் ஹாவியாவாகும் ஹாவியா என்றால் என்னவென்று உமக்கு எப்படி தெரியும் அது சுட்டெரிக்கும் நெருப்பாகும்